ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முதற் பகுதி சஹாபாக்களின் சகிப்புத்தன்மை ஆறுயிர் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களுடைய அன்பு சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஏராளமான துன்பங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டுள்ளனர் அத்தகைய துன்பங்களையும் சிரமங்களையும் நாம் சகித்து கொள்வது ஒருபுறம் இருக்க அதை எண்ணி பார்ப்பது கூட நம் போன்ற தகுதியற்றோருக்கு சிரமமாக இருக்கிறது சரித்திர நூற்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நிரம்பி இருக்கின்றன அவற்றின்படி நாம் செயல்படுவது ஒருபுறம் இருக்க அவற்றை அறிந்து கொள்வதற்கு கூட நாம் இன்று சிரமம் எடுத்துக்கொள்வதில்லை இந்த முகற் முதற் உதாரணத்திற்காக சில சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன முதன்மையாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தின் மூலம் அதனை ஆரம்பிக்கிறேன் ஏனெனில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறுவது பறக்கத்திற்கு காரணமாகும் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்ற சம்பவம் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று ஒன்பது ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்து கொண்டிருந்தார்கள் எனினும் முஸ்லீம் ஆகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிம் அகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அன்னலாருக்கு உதவியாக இருந்து வந்தனர் மக்கா காஃபிர்களில் பெரும்பாலானவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கும் அவர்களின் சஹாபாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர் பரிகாசம் செய்தனர் எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவையும் சலைக்காமல் செய்தனர் முஸ்லிம் ஆகாமலேயே நபி சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்களுக்கு உதவி வந்த நல்லிதயம் கொண்ட மனிதர்களில் அன்னாருடைய சிறிய தந்தை அபு தாலிப் நபி அவர்களுக்கு பலவிதங்களிலும் உதவியாளராக இருந்து வந்தார் நபி பட்டம் கிடைத்த பத்தாம் ஆண்டு அபு தாலிப் இறந்தபின் சுதந்திரமாக பலவிதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லைகள் தருவதற்கும் காபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது தாயிஃப் நகரில் பெருங்கூட்டத்தினராக வசிக்கின்ற சகீப் கிளையினர் முஸ்லிம்களாகிவிட்டால் முஸ்லிம்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரவுவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள் அங்கு சென்று பெரும் செல்வ செல்வாக்குள்ளவர்கள் என்று கருதப்பட்ட மூன்று தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அல்லாஹுடைய தீனின் பால் அழைத்து இது விஷயத்தில் அல்லாஹுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி புரியுமாறும் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அம்மனிதர்கள் மாணவி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தீனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி குறைந்தபட்சம் அரபிகளின் பிரபலமான விருந்தோம்பும் பாரம்பரியப்படி ஒரு புதிய விருந்தாளியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அனுசரிக்காமல் தயவு தாச்சரியமின்றி பதிலளித்து பண்பற்ற முறையிலும் நடந்து கொண்டனர் மேலும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அங்கு தங்கியிருப்பதையும் அவர்கள் விரும்பவில்லை தலைவர்களாக இருப்பவர்கள் சிறப்பிற்குரியவர்களாக பண்புடன் பேசுபவர்களாக இருப்பார்கள் என நபி அவர்கள் கருதினார்கள் ஆனால் அவர்களில் ஒருவன் ஓஹோ அல்லாஹ் உண்மைத்தான் நபியாக அனுப்பி வைத்தானா என்று கூறினான் மற்றொருவன் தூதராக அனுப்பி வைக்க உண்மை தவிர வேறு யாரும் அல்லாஹுக்கு கிடைக்கவில்லையா என்றான் மூன்றாம் அவன் நான் உம்முடன் பேசவே விரும்பவில்லை ஏனெனில் நீர் உம்முடைய சொற்படி உண்மையிலேயே நபியாக இருந்தால் உம்முடைய வார்த்தைகளை மறுப்பது எனக்கு பெரும் துன்பமாகிவிடும் அல்லது உம்முடைய வார்த்தை பொய்யாக இருந்தால் அப்படிப்பட்ட நபருடன் நான் பேச விரும்பவில்லை என்று கூறினான் அவர்கள் இவ்வாறு கூறிய பின் அவர்கள் விஷயத்தில் நம்பிக்கை இழந்த நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மற்ற மக்களிடம் தங்களின் பிரச்சாரத்தை செய்ய நாடினார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் மழை எனினும் மக்கள் எவரும் அந்நாரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி நீர் உடனே எங்கள் ஊரை விட்டு வெளியேறி உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு சென்று விட வேண்டும் என்று கூறினர் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பரிகாசம் செய்து கைகொட்டி சிரித்து கல்லால் எரிந்து காயப்படுத்தவும் செய்தனர் இதனால் அருமை நபி திருமேனியிலிருந்து வழிந்த இரத்தத்தால் அந்நாரின் பாத அணிகள் இரண்டும் சிவந்துவிட்டன ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டும் நீங்கி வழியில் அமைதியான ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தபோது பின்வரும் துவாவை கூறினார்கள் அல்லாஹும இலேக அஷ்கு உலகூவதி வில்லத وانت ربي الى من تكلني الى بعيد يتجهمني ام الى عدوي ملقتو امري الا لم يكن بك علي غلب فلا وبالي ولكن عافيتك هي اوسع لي اعوذ بنور وجهك الذي اشرقت له الظلمات وصلح عليه امر الدنيا والاخره من ان تنزل بي غلبك او يحل علي سخطك لك العدم حتى ترضى ولا حول ولا قوه الا بك يا الله என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் கிருபையாளர்களே எல்லாம் மிகுந்த கிருபையாரே நீயே பலவீனர்கள் என்றச்சகின் இன்னும் என்னுடைய இரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கி இருக்கும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும் உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒலி பெற்றன இம்மை மறுமையின் காரியங்கள் சீர் பெற்றன அந்த ஒலியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ பொருந்தி கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம் எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே என்று இல்லை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹு தாலாவின் அடக்கியாலும் தன்மை ரோஷமடைந்ததால் ஹசரத் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் நபி அவர்களின் திருமம் தோன்றி தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹுதாலா கேட்டுக்கொண்டான் மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் சமூகத்திற்கு அனுப்பியுள்ளான் எனவே தாங்கள் விரும்புவதை அவருக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார்கள் பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு தங்களின் கட்டளையை செயல்படுத்துகிறேன் தாங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரின் இரு பக்கங்களிலும் உள்ள மலைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து அவ்விரு மலைகளுக்கிடையில் அவர்கள் அனைவரும் நசுங்கி விடுமாறு செய்துவிடுகிறேன் அல்லது தாங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது கருணையே உருவாகிய காரூனிய நபிகள்நாதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இவர்கள் முஸ்லிம்களாகவில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு அவனை வணங்குபவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் நாம் எந்த நபியின் பெயரை சொல்லிக் அந்த நபியின் அழகிய பண்புகள்தான் மேற்கூறப்பட்டவை நமக்கு சிறியதோடு துன்பம் ஏற்பட்டுவிட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டுவிட்டாலும் அதற்கு பழி வாங்காமல் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்து கொண்டே இருக்கிறோம் இந்நிலையில் நாம் அந்த நபியவர்களின் உமத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம் அருமை நபி சொல்லல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்கள் அடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை எவரையும் பழிவாங்க என்னவுமில்லை அன்னாரின் உம்மத்தினராகிய நாம் சிறிதேனும் அன்னாரை பின்பற்றி வாழ்வோமாக அமீன்